வணக்கம் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பத்தாவது இந்திய ரப்பர் கண்காட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினேழு முதல் ஜனவரி பத்தொன்பது வரை நடைபெற்ற இடம் மும்பை இரண்டு தீன்தயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று பூமியில் பார்த்தால் தெரியாத நிலவின் பிற்பகுதியை முன்னூத்தி கோண டிகிரியில் படம் எடுத்துள்ள சாஹிப் விண்கலத்தை அனுப்பியுள்ள நாடு சீனா நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றுள்ளவர் கவிஞர் தியாகூர் ஐந்து வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கார்பன் டை ஆக்சைடை படிகப் பொருளாக பயன்படுத்தி விண்வெளி எரிபொருளாக எந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைத்துள்ளனர் இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதை பெற்றுள்ளவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற தமிழகத்தின் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முழக்கமாக அறிவிக்கப்பட்ட சொற்றொடர் எது நான்குளை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி வரை இரண்டாவது உலக ஆரஞ்சு திருவிழா நடைபெற்ற இடம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்